ஹுதெய்வியா ஒப்பந்தத்திற்கு பின் நிகழ்ந்த போர் நடவடிக்கைகள் தூ அல்லது காபா போர் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் சினையுள்ள ஒட்டகங்களை பசாரா கிளையினர் கொள்ளையடித்து சென்றார்கள் அவர்களை விரட்டி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் புறப்பட்டார்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு நடந்த ஹுதெய்பியா ஒப்பந்தம் மேலும் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு நடந்த கைபர் போர் ஆகிய இரண்டிற்கும் இடையில் நடந்த சம்பவம் தான் இந்த தூ என்பது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இப்போரை பற்றி குறிப்பிடும்போது கைபர் போருக்கு மூன்று மாதங்களுக்கு முன் இது நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் இமாம் முஸ்லீமும் சலம இப்னா அக்வாவின் மூலம் அறிவிக்கும் ஹதீஸின் ஆதாரத்துடன் இவ்வாறே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான வரலாற்று இந்த போர் உதேபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் அது சரியல்ல மாறாக இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் கூறியிருப்பதுதான் மிகவும் ஆதாரபூர்வமானது இப்போரின் முக்கிய வீரரான சலமா இபுன் அக்வார் அதி அல்லாஹ் வானு அவர்கள் இப்போரை பற்றி கூறுவதென்னவென்றால் நபிசல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சினை ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக அதன் மேய்ப்பாளருடன் தனது அடிமை ரபாகாவையும் அனுப்பி வைத்தார்கள் அபுதல்காவின் குதிரையில் நானும் ரபாகாவுடன் சென்றேன் மறுநாள் காலையில் பசாரா கிளையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவன் அனைத்து ஒட்டகங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டதுடன் அதனை கொன்றுவிட்டான்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 தங்களது சுமைகளின் வலுவை குறைப்பதற்காக முப்பதிற்கும் அதிகமான போர்வைகளையும் ஈட்டிகளையும் கீழே போட்டு ஓடினார்கள் நான் அவர்கள் விட்டு பொருட்களை ஒன்று சேர்த்து அவற்றின் மீது சில கற்களை வைத்தேன் பிறகு நபியவர்களும் நபித்தோழர்களும் தெரிந்து கொள்வதற்காக அதில் அடையாளமிட்டு விட்டு எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றேன் அவர்கள் ஒரு மலை குறுகலான இடத்திற்கு சென்று மதிய உணவு சாப்பிட அமர்ந்தார்கள் நான் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் என்னை பார்த்து அவர்களிலிருந்து நான்கு நபர்கள் என்னை பிடிக்க மலை மீதேறி வந்தார்கள் நான் அவர்களை பார்த்து உங்களுக்கு நான் யாரென்று தெரியுமா நான் தான் சலமா இவ்நாக்வா நான் உங்களில் ஒருவரை கொல்ல நிச்சயம் கொன்றே தீருவேன் ஆனால் உங்களில் எவராலும் என்னை கொல்ல முடியாது என்று கர்ஜித்தவுடன் அவர்கள் என்னருகே வர துணிவின்றி திரும்பிவிட்டார்கள் இந்த நிலையில் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து நபிசல்லா ஹலிவசலம் அவர்களின் குதிரை வீரர்கள் தோட்டங்களுக்கிடையே பாய்ந்து வருவதை நான் மலையில் பார்த்தேன் அவர்களில் முதலாவதாக அக்ரம் அவரை தொடர்ந்து அபோ கதாதா அவரை தொடர்ந்து மிக்தாத் இவ்வளவு அஸ்வத் லதியுல்லா வான்கும் ஆகியோர் வந்து சேர்ந்தார்கள் முதலில் வந்த அக்ரமுக்கும் எதிரி அப்துல் ரஹ்மானுக்கும் சண்டை மூண்டது அப்துல் ரஹ்மான் அக்ரமை ஈட்டியால் குத்தி கொன்றுவிட்டான் அதி விரைவில் அங்கு வந்து சேர்ந்த அபோ கதாதா லதியுல்லா வான்கு அப்துல் ரஹ்மானை ஈட்டியால் குத்தி கொலை செய்தார் சில வினாடிகளில் நடந்து முடிந்த இக்காட்சியை பார்த்து பயந்து எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள்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 ஒன்று இவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைசிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகழ்போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி குறைலா யூதர்களை தூண்டிவிட்டவர்கள் மூன்று இஸ்லாமிய சமூகத்திற்குள் தன்னை மறைத்து வாழும் நயவஞ்சகர்களுடன் தொடர்பு கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் நான்கு முஸ்லிம்களின் மூன்றாவது எதிரியான கத்பான் மற்றும் கிராம அரபிகளுடன் தொடர்பு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டி விடுபவர்கள் ஐந்து அவர்களும் முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கான பல தயாரிப்புகள் செய்து வந்தார்கள் இவ்வாறு பல வழிகளில் முஸ்லிம்களை தொடர் சிரமங்களுக்கு ஆளாக்கியதுடன் ஆறாவதாக நபியை கொலை செய்வதற்கு ஒரு திட்டத்தையும் தீட்டினார்கள் ஆக இவற்றை சமாளிப்பதற்கு நபி பல படைகளை அனுப்ப கட்டாயத்திற்கு ஆளானார்கள் மேலும் இந்த சதிகாரர்களுக்கு தலையாக விளங்கும்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 தற்போது சமாதான உடன்படிக்கையால் குறைசிகளின் எதிர்ப்பும் தாக்குதலும் முடிவுக்கு வந்துவிடவே யூதர்களின் கணக்கை பார்ப்பதற்கான சரியான நேரம் முஸ்லிம்களுக்கு அமைந்தது கைபரை நோக்கி இப்னி இசாக் ரஹமத்துல்லாய் அலை கூறுகிறார் நபி சொல்லுல்லா அலை வசலம் அவர்கள் ஹுதேபியா ஒப்பந்தம் முடித்து திரும்பிய பின் மதினாவில் மாதம் முழுவதும் முஹர்ரம் மாதத்தில் சில நாட்களும் தங்கிவிட்டு கைபரை நோக்கி புறப்பட்டார்கள் அல்குர் ஆன் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் பின்வரும் இறைவசனத்தின் மூலம் அல்லாஹ் வாக்களித்த ஒன்றுதான் கைபர் போர் ஏராளமான பொருட்களை போரில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் இதனை உங்களுக்கு அதி சீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான் அல்குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபது இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைவியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது கைபரையும் குறிக்கிறது இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை நயவஞ்சகர்களும் உறுதி குலைந்த நம்பிக்கையாளர்களும்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 நீங்கள் எங்களை பின்பற்றி வரவேண்டாம் இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை நீங்கள் தான் நம்மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கூறுவார்கள் அன்றி அவர்களில் சிலரை தவிர மற்ற எவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் பதினைந்து ஆகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கைவருக்கு புறப்பட்ட போர் உரி ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார்கள் ஆகவே ஹுதைவியா உடன்படிக்கையில் கலந்த ஆயிரத்தி தோழர்கள் மட்டும் இப்போருக்காக புறப்பட்டார்கள் நபிசல்லாஹ் அலை வசல்லம் மதினாவில் சிபா இப்னு உருஃபுதா அல் கிஃபாரி அஜயோல்லாஹ் வான் என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஆனால் நுமைலா இப்னு அப்துல்லா அல் லைசிர் அஜயல்லா வான் என்பவரை நபி சொல்லாஹ்ஹாஹ் அலைவசல்லம் பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று இப்னு இசாக் ரஹமத்துல்லாயி அழகி கூறுகிறார் எனினும் ஆய்வாளர்கள் முந்திய கூற்றையே மிகச்சரியானது என்கிறார்கள் நபி அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்ட பின் அபு ஹுரேரா ரஹா வான்கு இஸ்லாமை ஏற்று மதினா வந்தார் சிபாவுடன் சுபு தொழுதுவிட்டு இருவரும் நிலைமைகளை பரிமாறி கொண்டவுடன் செல்வதற்கான சாதனங்களை அபு ஹுரேராவுக்கு சிபா ரதியாஹ் வான்கு தயார் செய்து கொடுத்தார்கள் அதற்கு பின் அபு ஹுரேரா ஹதியுல்லா வான்கு அங்கிருந்து புறப்பட்டு நபி அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது கைவர் போர் முடிவுற்றிருந்தது நபி சொல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் முஸ்லிம்களுடன் ஆலோசித்து அபு ஹுரெராவிற்கும் அவருடன் வந்த தோழர்களுக்கும் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள் நயவஞ்சகர்கள் யூதர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் மதினாவில் இருந்த நயவஞ்சகர்கள் யூதர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் நயவஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை கைபரில் உள்ள யூதர்களுக்கு பின்வரும் செய்தியை அனுப்பினான் முகம்மது உங்களை நோக்கி வருகிறார் உங்களை தற்காத்துக்குள்ள தயாராக இருங்கள்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 இந்த கத்பான் கிளையினர் கைபரில் உள்ள யூதர்களின் ஒப்பந்த தோழர்களாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருந்தார்கள் மேலும் நாங்கள் முஸ்லிம்களை வெற்றி கொண்டால் கைபரின் விளைச்சல்களை சரி பாதியை தருகிறோம் என்று யூதர்கள் கத்பானியர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் கைபரின் வழியில் நபி அவர்கள் இஸ்ரூ என்ற மலை வழியாக சஹ்பா சென்று அங்கிருந்து ரஜிஇ பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்கிருந்து கத்பான் கிளையின் வசிக்கும் ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்தது அப்போது கத்பான் கிளையினர் யூதர்களுக்கு உதவிட ஆயத்தமாகி சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது தங்களது ஊரில் பெரும் ஆரவாரத்தை உணர்ந்தார்கள் முஸ்லிம்கள் தான் தங்களது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று எண்ணி தங்களது ஊருக்கு திரும்பிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கைவொருக்கு வரவில்லை படைக்கு வழிகாட்டி சென்று கொண்டிருந்த இரு வழிகாட்டிகளையும் அழைத்து வடக்கு பக்கமாக கைபொருட்கள் நுழைவதற்கு மிக பொருத்தமான பாதையை காட்டுமாறு நபி சல்லாஹ் அலைவசம் கூறினார்கள் அப்போதுதான் ஷாம் தேசத்திற்கு தப்பித்து செல்லாமல் யூதர்களை தடுக்க முடியும் கஃபான் கிளையினர் யூதர்களுக்கு உதவிட வருவதையும் தடுக்க முடியும் வழிகாட்டிகளில் ஹுசைல் என்ற பெயருடையவர் அல்லாஹுவின் தூதரே நான் உங்களுக்கு அந்த சரியான வழியை காட்டுகிறேன் என்று கூறி நபி அவர்கள் அழைத்து சென்றார் இறுதியாக பல பாதைகள் பிரியும் ஓரிடத்தை அடைந்தவுடன் அல்லாஹுவின் தூதரே இந்த எல்லா வழிகளின் மூலமாகவும் நாம் கைவருக்குச் சென்றடையலாம் எந்த வழியில் நான் உங்களை அழைத்து செல்ல என்று கேட்டார் நபியவர்கள் ஒவ்வொரு பாதையின் பெயரையும் எனக்கு கூறு என்றார்கள் அதற்கவர் ஒரு பாதையை குறிப்பிட்டு அதன் பெயர் ஹஜன் சிரமமானது என்றார் நபியவர்கள் அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் அடுத்த பாதையை சுட்டி காட்டி அதன் பெயர் ஷாஸ் பிரிந்தது என்றார் அதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் மூன்றாவதாக ஒரு பாதையை காண்பித்து அதன் பெயர் ஹாத்திப் விறகு பொறுக்குபவர் என்றார் அதையும் நபிசல்லாஹ் ஹலைவசம் புறக்கணித்து விட்டார்கள் நான்காவதாக அல்லாஹுவின் தூதரே இப்போது நாம் செல்வதற்கு ஒரு வழிதான் மீதம் இருக்கிறது என்று ஹுசேல் கூறினார் நபிசல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு அருகிலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமரோதிய அணுபவர்கள் அந்த வழியின் பெயர் என்ன என்று வினவ அவர் மர்ஹபு சந்தோஷமானது வரவேற்கத்தக்கது என்றார்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 நீ இன்றி நாம் நேர்வழி பெறோம் தர்மம் செய்திலோம் தொழுகிறோம் எங்கள் மீது மன அமைதி இறக்கு எதிர்கொள்ளும் பாதங்களை நிலைநிறுத்து இவர்கள் எமக்கு அநீதமிழைக்கிறார்கள் அவர்கள் குழப்ப நினைத்தால் நாம் அனுமதியோம் அனுமதியோம் என்று கவி அழைத்து சென்றார் நபி சொல்லலா ஹலைவசல்லம் வாகனங்களை அழைத்து செல்லும் இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு இப்னு அக்வா என்று மக்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் என்று நபி சொல்லல்லா ஹலை வசல்லம் கூறினார்கள்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 மக்களிடம் சத்துமாவை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை அந்த சத்துமாவை விரிப்பில் பரப்பி நபி அவர்களும் தோழர்களும் சாப்பிட்டார்கள் பின்பு மஹரீப் தொழுகைக்காக நபி சொல்லா ஹலைவசலம் தயாரானார்கள் புதிதாக ஒழு செய்யாமல் வாய் மட்டும் கொப்பளித்து விட்டு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் மக்களும் மஹரீப் தொழுகையில் ஈடுபட்டார்கள் பின்பு அந்த இடத்திலேயே இஷா தொழுகையும் நிறைவேற்றினார்கள் மூன்று கைவருக்கு அருகில் சென்றவுடன்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 பகுதிகளில் முந்திய பகுதியில்தான் மிக கடுமையான போர் நடந்தது மூன்று கோட்டைகளை கொண்ட இரண்டாவது பகுதியில் போர் வீரர்கள் அதிகமாக இருந்தும் சண்டையின்றி அவை முஸ்லிம்கள் வசம் வந்தன இஸ்லாமிய படை முகாமிடுதல் நவி சொல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் படைக்கு முன் சென்று அந்த படை முகாமிடுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள் ஆனால் ஹுபாப் இப்னு அல் முந்தீர் உதயல்லா என்ற தோழர் அல்லாஹுவின் தூதரே இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா அல்லது உங்கள் யோசனை கிணங்க தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார் அதற்கு நபிசுல்லா அலைகி வசல்லம் இல்லை இது எனது யோசனை என்றார்கள் அவர் அல்லாஹுவின் தூதரே நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நத்தா என்ற கோட்டைக்கு மிக அருகில் உள்ளது கைவரின் போர் அனைவரும் அதில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் நமது செயல் தெரிந்து கொள்வார்கள் நம்மால் அவர்களது நடவடிக்கையில் அறிந்து கொள்ள முடியாது போரின் போது அவர்களது அம்புகள் நாம் இருக்கும் இடம் வரை வரும் ஆனால் நமது அம்புகள் அவர்களை சென்றடையாது இரவிலும் அவர்கள் நம்மை தாக்கக்கூடும் மேலும் இந்த இடம் பேரிச்சம் மரங்களின் மத்தியிலும் தாழ்வாகவும் சதுப்பு நிலமாகவும் உள்ளது எனவே எந்தவித இடையூறும் இல்லாத நல்ல இடத்தை நாம் முகாமிடுவதற்கு தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் நபி சொல்லா ஹலை வசல்லம் நீங்கள் நல்ல யோசனை கூறினீர்கள் என்று கூறிவிட்டு வேறொரு இடத்திற்கு தங்கள் முகாமை மாற்றி கொண்டார்கள் போருக்கு தயாராகுதல் வெற்றிக்கான நற்செய்தி கூறுதல் கைபொருக்குள் நுழையும் முன் அன்றிரவு தங்கிய இடத்தில் நிச்சயமாக நான் அல்லாகவும் ரசூலையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன் அவரை அல்லாஹவும் அவனது தூதரம் விரும்புகிறார்கள் அல்லாஹவரது கையால் வெற்றி அளிப்பான் என்று நபி சொல்லுல்லா அலை வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் எல்லாம் காலை விடிந்தவுடன் நபி அவர்களிடம் ஒன்று கூடினார்கள் ஒவ்வொருவரும் அந்த குடி தனக்கே கொடுக்கப்பட வேண்டுமென விரும்பினார்கள் ஆனால் நபி அவர்கள் அலி இவ்வளவு அபு தாலிப் எங்கே என்று கேட்டார்கள் மக்கள் அல்லாஹுவின் தூதரே அவருக்கு கண் வழியாக இருக்கிறது என்றார்கள் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார்கள் அலி ரதையொல்லாக வன்பு அழைத்து வரப்பட்ட போது அவரின் கண்ணில் தனது உமிழ் நீரை தடவி அவருக்காக அல்லாஹுவிடம் வேண்டினார்கள்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 ஆயிரம் நபர்களுக்கு சமமானவன் என்று கூறப்பட்டு வந்தது மேலும் இந்த கோட்டையில் இராணுவத்தினர் அதிகமாக இருந்தார்கள் இது இஸ்லாமிய படையை எதிர்ப்பதற்கு வசதியானதாக உறுதியானதாக இருந்தது எனவே பல வகையிலும் ஏற்றமானதாக விளங்கி இவ்விடத்தில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்த யூதர்கள் முதலில் திட்டமிட்டார்கள் இக்கோட்டை கருகில் அழிரதிய அன்பு முஸ்லிம்களுடன் சென்று யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் முஸ்லிம்களின் அழைப்பை யூதர்கள் நிராகரித்து விட்டு தங்களது மன்னர் மர்ஹபுடன் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்க புறப்பட்டார்கள் அவன் போர் மைதானத்திற்கு வந்தவுடன் தன்னுடன் தனியாக சண்டையிட யாராவது தயாரா என்று கொக்கரித்தான் சலாமா இப்னு அக்வார் கூறுகிறார்கள் நாங்கள் கைவர் வந்தபோது யூதர்களின் அரசன் தனது வாளை ஏந்தியவனாக நானே மர்ஹவ் இது கைவருக்கு தெரியும் போர் உக்கிரமானால் நான் ஆயுதம் ஏந்திய வீர தீரன் என்று பாடிக்கொண்டு படைக்கு முன் வந்தான் அப்போது அவனை எதிர்த்து போரிட எனது தந்தையின் சகோதரர் ஆமீர் ரதோல்லா கான்கு நான் ஆமீர் கைவருக்கு தெரியும் நான் ஆயுதம் ஏந்திய அஞ்சான் நெஞ்சன் என்று பாடிக்கொண்டு முன்வந்தார் இருவரும் சண்டையிட்டதில் மருகவின் வாழ் ஆமிரின் கேடயத்தில் ஆழ பதிந்து விட்டது அப்போது ஆமிர் அதயோல்லாஹ் வான்கு கேடயத்திற்கு கீழிருந்து அவனை வெட்டுவதற்காக முயன்ற போது அவரது குட்டையாக இருந்ததால் மருகவின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக இவரது காலில் வெட்டிவிட்டது பின்பு அதே காயத்திலேயே அவர் மரணித்து விட்டார் இவரை பற்றி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் தனது இரு விரல்களையும் ஒன்று சேர்த்தவர்களாக இவருக்கு இரு கூலிகள் உண்டு நிச்சயமாக இவர் உயிரை பொருட்படுத்தாத தியாகி ஆவார் இவரை போன்ற வீரமிக்கவர் அரபியர்கள் மிக குறைவானவரே என்று கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹி கு முஸ்லிம் இதற்கு பின் மருகப் மீண்டும் தன்னுடன் சண்டையிட தனது கவியை பாடிக்கொண்டே முஸ்லிம்களை அழைத்தான் அப்போது அவனுடன் சண்டையிட என் அன்னை எனக்கு சிங்கமென பெயர் சுட்டினால் காண அஞ்சும் காட்டில் சீரும் சிங்கத்தை போன்றவன் நான் இன்று மரக்காலுக்கு பதிலாக ஈட்டியால் அவர்களுக்கு அளந்து கொடுப்பேன் என்று பாடியவராக அலிரதையொல்லாஹ் வன்கு முன் வந்தார்கள் மர்கப் அலியுடன் மோத அலிரதையொல்லாஹ் வன்கு அவனது தலையை துண்டாக்கிவிட்டார்கள் பின்பு அவரின் மூலமாகவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான் அலிரதையொல்லாக் வன்கு அவர்கள் யூதர்களின் கோட்டைக்கு மிக அருகில் சென்று விட்ட போது கோட்டையின் மேலிருந்து ஒருவன் நீ யார் என்றான்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 நாயும் கோட்டைக்கு அடுத்து இக்கோட்டை மிகவும் பலமுள்ளதாக வலிமை மிக்கதாக இருந்தது அல் ஹுபாப் இப்னு அல் முந்தீர் அல் அன்சாரி ஹன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் இக்கோட்டையை முஸ்லிம்கள் மூன்று நாட்கள் முற்றுகையிட்டார்கள் மூன்றாவது நாள் இந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்காக நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்தார்கள் இதை பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலி விவரிக்கிறார் அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த சகம் கிளையினர் நபி அவர்களிடம்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 அவரின் ஆலோசனைக்கு இணங்க நபி அவர்கள் தண்ணீர் எடுக்க வருவதை தடுத்து விட்டார்கள் இதனால் யூதர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடன் போரில் சில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதுடன் சுமார் பத்து யூதர்களும் முஸ்லிம்கள் கோட்டையை வெற்றி கொண்டார்கள் உபை கோட்டையை வெற்றி கொள்ளுதல் ஜுபேர் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட அங்கிருந்து யூதர்கள் வெளியேறி உபை கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் அக்கோட்டையை முற்றுகையிட்டார்கள் ரெண்டு யூதர்கள் ஒருவர்பின் ஒருவராக தன்னிடம் சண்டை செய்பவர்கள் யார் என்று மைதானத்தில் இறங்கினார்கள் அந்த இருவரையும் முஸ்லிம் வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள் அதில் இரண்டாவதாக வந்த எகூதியை சிவப்பு தலைப்பாகை உடைய துஜானா சிமா இப் கரஷா ரதியல்லாஹ் வான்கு என்ற வீரத்தில் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் வெட்டி வீழ்த்தினார் இரண்டாவது வீரனை வெட்டிய பின் துஜானா ரதியோல்லாக் வான்கு கோட்டைக்குள் நுழையும் முயற்சியில் அவருடன் முஸ்லிம் வீரர்களும் அதற்காக முயற்சி செய்தார்கள்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 இக்கோட்டையை வெற்றி கொள்வது முஸ்லிம்களுக்கு சிரமமாகிவிடவே மின்ஞ்சனி கருவிகளை பயன்படுத்தி கற்களை எரிந்து கோட்டை மதில்களை தகர்க்குமாறு நபி சொல்லா அலி வசல்லம் கட்டளையிட்டார்கள் முஸ்லீம் படையினரும் அவ்வாறே செய்தார்கள் கோட்டை மதில்களில் ஓட்டைகள் ஏற்பட்டதும் முஸ்லிம்கள் அதன் வழியாக கோட்டைக்குள் நுழைந்து யூதர்களுடன் கடும் போர் புரிந்தார்கள் இதில் யூதர்கள் பெரும் தோல்வியை தழுவினார்கள் மற்ற கோட்டைகளிலிருந்து தப்பித்து சென்றது போன்று இக்கோட்டையிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை தங்களது மனைவி மக்களை விட்டு விட்டு கோட்டையை விட்டு வெருண்டோடினார்கள் இக்கோட்டையும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது கைவரின் முதல் பகுதியில் உள்ள அனைத்து பெரிய கோட்டைகளும் இத்துடன் முழுமையாக முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன மற்ற சிறிய கோட்டைகளுக்குள் இருந்த யூதர்களும் அவற்றை காலி செய்துவிட்டு ஊரின் இரண்டாவது பகுதிக்கு வெருண்டோடினார்கள் இரண்டாவது பகுதியை வெற்றி கொள்ளுதல் நபி அவர்கள் நத்தா பகுதியில் உள்ள கோட்டைகளை முழுமையாக வெற்றி கொண்ட இரண்டாவது பகுதியான கத்திபாவிற்கு தங்களது படையுடன் வந்தார்கள் அங்கு யூதர்களின் கமுஸ் அபு ஹுவை குடும்பத்தினர் கோட்டை வத்தீக் சுலாலிம் ஆகிய மூன்று கோட்டைகள் இருந்தன நத்தா பகுதியில் தோல்வியுற்று ஓடிய யூதர்கள் எல்லாம் இக்கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள் நபி சதல்லா அலி வசலம் அவர்கள்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 யூதர்கள் கோட்டையை விற்று வெளியேறவில்லை இறுதியாக நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் மின்ஜனி கருவிகளை நிறுவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள் இதை அறிந்த யூதர்கள் நிச்சயமாக நாம் அழிந்தே தீர்வோம் என்பதை அறிந்து கொண்ட பின்புதான் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்தார்கள் பேச்சுவார்த்தை இப் அபு ஹுகைக் என்ற யூதர் நீங்கள் வாருங்கள் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று நபி அவர்களிடம் தூதனுப்பவே அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார்கள் கோட்டைக்குள் உள்ள யூதர்களின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும்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 ஒரு தோல்பையில் நிறைய பொருட்களையும் ஹயிப் ஐபுனு அக்தபிற்கு சொந்தமான நகைகளையும் மறைத்து வைத்திருந்தார்கள் இந்த ஹை என்பவர் நளிர் வம்ச யூதர்களின் தலைவராவார் நபி சல்லூ ஹலி வசல்லம் இவரை மதினாவிலிருந்து நாடு கடத்திய அந்த நகைகளுடன் இங்கு வந்து தங்கியிருந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி இபுனி இசாக் ரஹமத்துல்லா அலை குறிப்பிடுவதாவது நபி அவர்களிடம் கினானா அர் என்பவன் அழைத்து வரப்பட்டான் அவனிடம்தான் நளிர் வம்ச யூதர்களுக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் இருந்தன நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவனிடம் அதை பற்றி விசாரிக்கவே அவன் அந்த பொக்கிஷம் உள்ள இடம் எனக்கு தெரியாது என்று பொய்யுரைத்தான் அப்போது மற்றொரு யூதன் நபி அவர்களிடம் வந்து கினானா ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பாழடைந்த வீட்டிற்கு வந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான் உடனே நபி சொல்லாஹாஹ் அலைவசலம் அவர்கள் கினானாவிடம் அவர் கூறுவது போன்று அப்பொருள் உம்மிடம் இருந்தால் நான் உன்னை கொன்றுவிடட்டுமா என்று கேட்க அவன் சரி என்றான்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 அவனது உயிர் போகும் தருவாயில் அவனை முகமது இபின் அஸ்லமாவிடம் ஜுபேர் ரதியுல்லாஹ் வான்கு கொடுத்து விட்டார்கள் முகமது இப்னு அஸ்லமாவின் சகோதரர் மஹ்மூத் நாயும் கோட்டையின் சுவரின் நிழலுக்காக அமர்ந்திருந்த போது கோட்டையின் மேலிருந்து திருகை கல்லை தள்ளிவிட்டு யூதர்களால் கொல்லப்பட்டார் எனவே முகமது இபன் அஸ்லமா ரவி அல்லாஹ் இவனை கொலை செய்தார் அபுல் ஹுகைக்கின் ரெண்டு மகன்களும் பொருட்களை மறைத்து வைத்திருந்ததால் அவர்களை கொல்லும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் புது மனப்பெண்ணாக இருந்த ஹையின் மகள் சபியாவை நபி அவர்கள் சிறை இவரை கினானா இப்னு அபு ஹுவைக் மணந்திருந்தான் பங்கு வைக்கப்படுதல் நபி சொல்லா வலை வசல்லம் யூசர்களை கைபரிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்த திட்டமிட்டார்கள் ஆனால் அவர்கள் முகமதே இந்த பூமியில் தங்க விடுங்கள் நாங்கள் இந்த பூமியை சீர்படுத்துகிறோம் உங்களை விட இந்த பூமியை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் நபி அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் இந்த பூமியை சீர் செய்வதற்கு அடிமைகள் யாரும் இல்லை சீர் செய்வதற்கு ஓய்வோ அவகாசமோ இவர்களுக்கும் இல்லை எனவே விவசாயத்திலும் தோட்டங்களிலும் மகசூலில் ஒரு பகுதியை தர என்ற நிபந்தனையிலும் நபி சொல்லாஹ் அலிவாசலம் கூறும் காலம் மட்டுமே இங்கு தங்க வேண்டும் என்ற நிபந்தனையிலும் கைவர் பூமியை நபி சொல்லாஹ் அலிவாசலம் யூதர்களிடம் கொடுத்தார்கள் அப்துல்லா இவாகார் விளைச்சல்களின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் கைபர் பூமியை முப்பத்தி பங்காக பிரித்தார்கள் பின்பு ஒவ்வொரு பங்கையும் நூறு பங்காக பிரித்தார்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு பங்குகளாகின அதிலிருந்து சமப்பாதி பங்கு நபி சல்லாஹ் அலிவசம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உரியதாகும் அதாவது ஆயிரத்தி பங்குகளில் மற்ற முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை போன்றே நபி அவர்களுக்கும் ஒரு பங்கு என்று முடிவானது மீதம் உண்டான ஆயிரத்தி எட்நூறு பங்குகளை பொதுவாக முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைய வல்லம் இதை ஆயிரத்தி பங்குகளாக ஆக்கியிருந்ததற்கு காரணம் இந்த கைவரின் வெற்றி அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களுக்காக வழங்கப்பட்டதாகும் அவர்கள் இங்கு இருப்பினும் சரி இல்லை என்றாலும் சரி ஹுதேபியாவில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூறு இவர்களில் இருநூறு பேர் குதிரை வீரர்கள் ஒவ்வொரு குதிரைக்கும் இரண்டு பங்குகள் குதிரை ஒரு பங்கு என மொத்தம் மூன்று பங்குகள் கொடுக்கப்பட்டன அதாவது அறுநூறு பங்குகள் இருநூறு குதிரை வீரர்களுக்கும் பங்குகள் ஆயிரத்தி காலாட்படை வீரர்களுக்கும் வழங்கப்பட்டன ஆதாரம் ஜாது மகாத் சஹிகுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள இப்னு உமரின் அறிவிப்பின் மூலம் கைபூரில் அதிகம் கனிமத்து பொருட்கள் கிடைக்க பெற்றன என்று தெரிய வருகிறது இப்னு உமர் உதயொல்லாக அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் கைபரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை கைவர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் வயிறார பேரித்தம்பழம் சாப்பிடுகிறோம் கைபரில் பேரித்த மரங்களும் சொத்துகளும் கிடைத்து விட்டதால் மதினா திரும்பியவுடன் அன்சாரிகள் முகாஜிர்களுக்கு கொடுத்திருந்த பேரித்த மரங்களையெல்லாம் அவர்களிடமே நபி அவர்கள் திரும்ப கொடுத்தார்கள் ஆதாரம் சஹிக் முஸ்லிம் ஜாது மகாத் ஜாஃபர் மற்றும் அஷ் கிளைனர் வருகை இப்போ முடிந்த பின்னர் ஜாஃபர் அதி அல்லாஹ் அவர்களும் அபு மூசா அல் அஷ் அலி ரஹ் அவர்களும் தங்கள் தோழர்களுடன் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் இதை பற்றி அபு மூசா ரவி அல்லாஹ் வான்கு கூறுகிறார்கள் நாங்கள் யமனில் வசித்து வந்தோம் முகமது சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த செய்தியை நாங்கள் அறிந்தோம் நானும் எனது சகோதரர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது கூட்டத்தினரும் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்டோம் ஆனால் எங்களது கப்பல் திசை மாறி ஹவஷா சென்றுவிட்டது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 கைபர் போரில் கலந்து கொள்ளாத எவருக்கும் கைபரில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுக்கவில்லை ஆனால் எங்களுக்கும் ஜாஃபர் மற்றும் அவரது தோழர்களுக்கும் நபி சொல்ல அலி வசலம் ஹைபரின் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள் ஆதாரம் புகாரி ஜாஃபர் அலி அல்லாஹ் வந்தபோது அவரை வரவேற்று அவரது இரு கண்களுக்கிடையில் நபி சொல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் முத்தமிட்டார்கள் பின்பு எனது அதிக மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் கைபரின் வெற்றியா ஜாஃபரின் வருகையா அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அறியேன் என்று கூறினார்கள் ஆதாரம் குறிப்பு நபி சதல்லா ஹலே வஸ்லம் அவர்கள் அம்ரு இப்னு உமையா அம்ரி வண்பவர்களை நஜ்ஜாஷியிடம் அனுப்பி ஜாஃபரையும் அவரது தோழர்களையும் அழைத்து வருமாறு கூறினார்கள் நஜாஷி அவர்கள் நபி அவர்களிடம் அனுப்பி வைத்தார் அந்த நேரத்தில் அவர்கள் மொத்தம் பதினாறு நபர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் இதற்கு முன்னதாகவே மதினா வந்துவிட்டார்கள் இந்த சமயத்தில்தான் அபு மூசாவும் ஜாஃபருடன் வந்தார் சஃப் திருமணம் இவரின் கணவர் கினானா இப்னு அபு ஹுவைக் மோசடி செய்த குற்றத்தால் கொல்லப்பட்டார் ஆகவே இவர் கைதியானார் கைதிகள் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் தெஹ்யா இப்னு கலிபார்லாஹ் அனுகு என்ற நபித்தோழர் நபிசுல்லா ஹலை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே கைதிகளில் எனக்கு ஒரு பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் உனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை அழைத்து செல் என்று கூறினார்கள் அவர் கைதிகளில் இருந்த சஃப்யா பின் ஹையை அழைத்துச் சென்றார் அதை பார்த்த மற்றொரு தோழர் நபி அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே குரேலா நரீர் ஆகிய இரண்டு கிளையனருக்கும் தலைவியான சஃபியாவை நீங்கள் திகியாவிற்கு கொடுத்தீர்களா அப்பெண் உங்களை தவிர வேறு யாருக்கும் தகுதியானவர் அல்ல என்று கூறினார் நபி அவர்கள் அவரை சஃபியாவுடன் அழைத்து வாருங்கள் என்றார்கள் திகா சஃபியாவுடன் வரவே நபி சொல்லுல்லாஹ் அலிஹ் வசலம் சஃயாவை பார்த்தார்கள் பின்பு திகியாவிடம் கைதிகளில் வேறொரு பெண்ணை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு பின் சஃபியாவுக்கு இஸ்லாமை பற்றி எடுத்துக் கூற அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் நபி அவர்கள் சஃலாஹ் ஹன்கா அவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவரை உரிமை விட்டதையே அவருக்கு மகராக ஆக்கினார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலிஹ் வசலம் மதினா திரும்பும் வழியில் சத்து சஹ்பா என்ற இடத்தில் சஃ பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை அடைந்தார்கள் உம்மு சுலேம் ரதியுல்லா ஹன்கா சஃப்யாவை அலங்கரித்து இரவில் நபி அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் மறுநாள் பேரித்தம்பழம் நெய் மற்றும் சத்துமாவினால் செய்யப்பட்ட ஒருவகை பாயாசத்தை கொண்டு நபி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் வலிமா விருந்து வைத்தார்கள் மூன்று நாட்கள் சஃயா ரதியுல்லா ஹன்கா அவர்களுடன் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் தங்கினார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி ஜாது நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள்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 ஆதாரம் ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் நஞ்சு கலந்த உணவு கைவரை முழுமையாக வெற்றி கொண்டு நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் முழு நிம்மதி அடைந்தார்கள் அப்போது சல்லாம் இபுனு மிஷ்கம் என்பவனின் மனைவி ஹாரிஸ் என்பவள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தாள் விருந்தில் ஒரு ஆட்டை விஷத்துடன் சமைத்தாள் குறிப்பாக நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் விரும்பி உண்ணும் பகுதி முன் சப்பை என்பதை தெரிந்து அதிலே அதிக விஷத்தை ஏற்றினாள்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 அதனால்தான் அவ்வாறு செய்தேன் என்று கூறினாள் நபி அவர்கள் அவளை மன்னித்து விட்டுவிட்டார்கள் நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்களுடன் பிஸ்ரீபுனு பரா என்ற தோழரும் சாப்பிட்டார் அவர் அந்த ஆட்டிலிருந்து ஒரு துண்டை முழுமையாக சாப்பிட்டதால் அந்த விஷம் அவரது உடலில் கலந்து மரணித்து விட்டார் அந்த பெண் முற்றிலும் மன்னிக்கப்பட்டாளா அல்லது கொல்லப்பட்டாளா என்பதை பற்றி பல மாறுபட்ட அறிவிப்புகள் உள்ளன இதை பற்றி அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால்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 மீதமுள்ள ஒன்பது பேர்கள் அனுசாரிகள் ஆவர் சிலர் முஸ்லிம்களில் கொல்லப்பட்டவர்கள் பதினேழு பேர்கள் என்றும் கூறுகிறார்கள் அறிஞர் மன்சூர் பூரி அகமத்துல்லாய் அலை கூறுவதாவது வீர மொத்தம் பத்தொன்பது நபர்கள்தான் நான் பல மூல நூல்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த போரில் கொல்லப்பட்டவர்களின் இருபத்தி மூன்று பார்த்தேன் அதாவது அந்த இருபத்தி பெயர்களில் ஒரு பெயர் தபிரில் மட்டும் இடம்பெற்றுள்ளது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 நபி சலுல்லா அலை வஸ்லம் கைவருக்கு வந்தபோது அன்பு என்பவரை ஃபதக் என்ற இடத்தில் உள்ள யூதர்களிடம் அனுப்பி இஸ்லாமை ஏற்குமாறு அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் காட்டினார்கள் நபி அவர்களின் கைவர் பார்த்த இவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் இதனால் ஃபத்தக் யூதர்கள் நபி அவர்களிடம் தூது அனுப்பி கைவர் வாசிகளிடம் ஒப்பந்தம் செய்தவாறு தங்களிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார்கள் அதாவது ஃபத்தக்கின் விளைச்சலில் சரிவாதியை தர அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதை நபி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஃபத்தக் சண்டையின்றி வெற்றி கொள்ளப்பட்டதால் அதன் விளைச்சல் அனைத்தும் நபி மட்டும் சொந்தமாயிற்று ஆதாரம் இப்னோஹிஷாம் வாதில் குரா நபி சதல்லா ஹலிவாசலம் அவர்கள் கைவர் போரை முடித்து அங்கிருந்து வாதில் குரா என்ற இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு யூதர்களின் ஒரு கூட்டமும் அரபுகளின் ஒரு கூட்டமும் சேர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் முஸ்லிம்களுடன் போது அங்கிருந்த யூதர்கள் முன்னெச்சரிக்கையுடன் முஸ்லீம்களை நோக்கி அம்பெறிந்து தாக்குதல் நடத்தினார்கள் இதில் நபி அவர்களின் என்ற அடிமை கொல்லப்பட்டார் அவருக்கு சொர்க்கம் உண்டென மக்கள் நற்செய்தி கூறினார்கள் ஆனா நபி சொல்லா ஹலை வசூலம் ஒரு அவ்வாறு இல்லை எனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக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 யூதர்களின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் நபி அவர்கள் உடனடியாக தங்களது தோழர்களை போருக்கு தயார்படுத்தி அணிவகுப்பை நடத்தினார்கள் மேலும் முழு படைக்குள்ள பெரிய கொடியை சபாதாவிடம் கொடுத்தார்கள் அதற்கு பின் மற்ற சிறிய கொடிகளில் ஒன்றை ஹுபாப் இப்னு முந்திரிடமும் மற்றொரு கொடியை சஹ் இப்னு ஹுனைஃபிடமும் மற்றொரு கொடியை அப்பாத் இப்னு பிஷு கொடுத்தார்கள் இதை அடுத்து இஸ்லாமிய இயற்கை நபி சுல்லாஹ் ஹலை வஸ்லம் யூதர்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அவர்களிலிருந்து ஒருவன் வெளியேறி சண்டைக்கு வந்தான் அவனை ஜுபேர் இப்னு அவ்வாம் ரொதியொல்லாங்கு கொன்றார் பின்பு மற்றொருவன் சண்டையிட வந்தான் அவனையும் ஜுபேர் கொன்றார் பின்பு மற்றொருவன் வந்தான் அவனை அலி இப்னு அபுத்தாலி ருதியொல்லா வான்கு கொன்றார் இவ்வாறு அவர்களில் பதினோரு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவர் கொல்லப்பட்ட பின்பும் நபி அவர்கள் மீதம் உள்ளவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் இந்த நிலையில் தொழுகையுடைய நேரம் வரும்போதெல்லாம்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 சூரியன் உதயமாகும் வரை யாரும் விழிக்கவில்லை முதன் முதலாக நபி அவர்களை விழித்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு வந்து ஃபஜ்ரு தொழுதார்கள் சிலர் இச்சம்பவம் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் கைவர் போரின் பல நிகழ்வுகளை கவனித்து பார்க்கும் போது நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சஃபர் மாதம் இறுதி அல்லது ரபியுல் அவ்வல் ஆரம்பத்தில் மதினாவை நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் என்றே தெரிய வருகிறது அபான் இப்னு சகித் படை பிரிவு சங்கை மிக்க மாதங்கள் முடிந்ததற்கு பின் வீரர்கள் யாருமின்றி மதினாவை காலியாக வைப்பது முறையல்ல என்பதை ஒரு இராணுவ தலைவர் அறிந்து வைத்திருப்பதை விட நபி சொல்லாஹ் அலைவசல்லம் நன்றாகவே அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் மதினாவை சுற்றியிருந்த கிராம அரபிகள் முஸ்லீம்கள் எப்பொழுது அயர்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் எனவேதான் கைபருக்கு போய்கொண்டிருக்கும் வழியிலேயே அபானிப் சாதின் தலைமையின் கீழ் நஜீதில் உள்ள கிராம அரபிகளை அச்சுறுத்துவதற்காக ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அனுப்பிவிட்டார்கள் நபி கொடுத்த கடமையை நிறைவேற்றிவிட்டு கைபர் நோக்கி அபான் இபனு சாயித் லதியுல்லா வன்கு திரும்பினார் அதற்குள் நபி வெற்றி கொண்டு விட்டார்கள் இந்த படையை ஹிஜ்ரி ஏழு சஃபர் மாதத்தில் அனுப்பியிருக்க வேண்டும் இப்போரை பற்றிய சில குறிப்புகள் புகாரியில் இடம்பெற்றுள்ளது ஆனால் புகாரியின் விரிவுரையாளர் இவனு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அழகி இப்போரை பற்றிய சரியான தகவல் தனக்கு தெரியவில்லை என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி ஃபதோ உல்